நபிசு அலஹி வசல்லம் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் இரவுகள் அதனுள் துழுதார்கள் அவர்களது தோழர்களில் சிலர் அவர்களை பின்பற்றி தொழுதானார்கள் இதை பற்றி அறிந்த நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த அறைக்கு வராமல் உட்கார்ந்து விட்டார்கள் பின்பு மக்களை நோக்கி வந்து உங்களது செயல்களை நான் கண்டேன் மக்களே உங்களது இல்லங்களிலே தொழுது கொள்ளுங்கள் கடமையான தொடுகையை தவிர மற்ற தொடுகைகளை தமது வீட்டில் தொடுவதே சிறப்பாகும் என்று கூறினார்கள்